ஹதீஸ் எட்நூத்தி இருபது பராபின் ஆசிபர் அலி அல்லாஹின் அவர்கள் கூறியதாவது நபி சொல்லாஹு அலிஹசல்லம் அவர்களின் ருக்குவும் சுஜூதும் இரண்டு சஜிதாக்களுக்கு இடைப்பட்ட நேரமும் ஏறக்குறிய ஒரே அளவாக இருந்தன